அவர்கள் கூறுகிறார்கள் நபி சலாஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் செயல்களில் தொழுகையை விடுவதை தவிர மற்ற எதையும் இறை மறுப்பாக கருத மாட்டார்கள் திருமிதி இரண்டு ஆறு இரண்டு இரண்டு ஈமான் எனும் அத்தியாயத்தில் உள்ளது